நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பழி வாங்கினால் நிகராவோம் அலட்சியம் செய்தால் எதிரியை விட உயர்ந்தவர்களாவோ பழி வாங்கினால் எதிர்க்கு நிகராவோம் அலட்சியம் செய்தால் எதிரியை விட உயர்ந்தவர்களாவோம் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்